என்றும் மலரும் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகை தெல்ல தெளிவான அழகான தமிழ் உச்சரிப்பு நெற்றியிலே குங்குமம் வயது வித்தியாசம் பார்க்காமல் யாராக இருந்தாலும் வாங்கண்ணா என்று அன்போடு அழைக்கக்கூடிய பாங்கு தலைமுறைகளை கடந்த நடிப்புலக அனுபவம் காலத்தை வென்ற மாபெரும் கலைஞர் எம்என் ராஜம் அவர்களை இன்றைக்கி சந்திக்க போகிறோம் தமிழ் சினிமாவில் சகாப்தம் படைத்த மாபெரும் ஜாம்பவான்களோடு எம்ஜி ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் பாலையா நம்பியார் எஸ் ராஜேந்திரன் சாரங்கபாணி எம் ராதா சாவித்ரி பத்மினி சரோஜாதேவி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாபெரும் காலத்தை வென்ற கலைஞர்களோடு நடித்த அனுபவம் மிக்கவர் இவர் நடித்த படங்கள் அப்பா இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இரத்த கண்ணீர் இல்லாத மனிதன் திருடாதே மக்களை பெற்ற மகராசி பாசமலர் பதிபக்தி மகாதேவி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பாவை விளக்கு தெய்வ பிறவி பாசவலை சிவகங்கை சீமை விடிவெள்ளி இப்படி நடித்த ஒவ்வொரு படத்திலும் தான் ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் எம் என் ராஜம் அவர்கள் சினிமா என்பது இந்த உலகத்துக்கு எப்போ அறிமுகம் ஆச்சோ தமிழ் சினிமாவில் இந்த குறும்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக தமிழ் சினிமா மீது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு என்றுமே அந்த அளவு கடந்த ஆர்வம் உண்டு அது இப்போவும் உண்டு அந்த தமிழ் சினிமாவோட வரலாறு அப்படின்னு ஒன்று எழுதணும்னா அதில் எம் என் ராஜம் அவர்களுக்கும் எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு எத்தனை காலங்கள் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் உருண்டோடினாலும் இன்னும் இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட நாம் மறக்க முடியாத கலைஞர் எம் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்களுடைய அந்த காலத்தால் அழியாத காவிய நினைவுகளோடு என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நினைவு பயணத்தை இப்ப தொடங்கலாம் வணக்கம்மா வணக்கங்க அதாவது நீங்கள் வந்து மறக்க முடியாத கலைஞர்களை நீங்களும் ஒருத்தங்க உங்களுடைய அந்த சினிமாவுடைய ஆரம்ப குழந்தை பருவம் எப்படி இருந்தது அப்புறம் சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது அதுக்கு யார் வந்து காரணமாக இருந்தாங்க அது சொல்லுங்களேன் அதாவது நான் கலை உலகத்துக்கு வரும்போதுங்க நாடக கம்பெனிகள் நிறைய இருந்தது பாய்ஸ் கம்பெனி அங்கே சிறு வயதிலிருந்தே நடிப்பு சொல்லி கொடுப்பாங்க அங்கேருந்தே நாம் எல்லா கலைகளையும் பயின்று அதுக்கப்புறம் நாடகத்துலேயும் சினிமாவிலேயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நானும் அப்படித்தான் ஒரு ஏழு வயசில் நாடக கம்பெனியில் சேர்ந்தேன் மதுரை ஸ்ரீ மங்களபாலகான சபான் அந்த கம்பெனி அது ரொம்ப பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் தான் சினிமாவில் புகழ்பெற்ற பல நடிகர்கள் அங்கே இருந்தாங்க சிவாஜி வி கே ராமசாமின்னு அப்புறம் கே ராமசாமி டி ராமச்சந்திரன் ரொம்ப எஸ் சுப்பையா எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்றவர்களெல்லாம் அந்த கம்பெனியில்தான் இருந்தாங்க அந்த கம்பெனியிலிருந்து தான் நானும் ஒரு நடிகையாக தயாரானேன் அப்புறம்தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன் அந்த பருவத்தில் வந்து கலையை வளர்க்கணும் கலையிலருது சிறப்பாகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எண்ணம் வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஏதோ அந்த ஒரு சூழ்நிலை காரணமாக நாடக கம்பல சேர்ந்து நான் இன்றைக்கி ஒரு நடிகையாக வந்தேன் அப்படித்தான் நான் நடிகையாக வந்தேன் உங்களுடைய அந்த நாடகத்திலிருந்து சினிமா வாய்ப்பு எப்படி கிடைத்தது அதாவது நான் நடிச்சுட்டு இருந்த நாடக கம்பெனி வந்துங்க ஒரு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது கலைவாணர் வந்து அந்த நாடக கம்பெனியை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ வந்து அது என்எஸ்கே நாடக அந்த நாடக கம்பெனி நடந்துட்டு இருந்தது கலைவாணரும் மதுரமாவும் அந்த காலத்தில் நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்து எங்களை ச நாடகம்பனியில் இருக்கிறவங்களாம் கூட்டிட்டு போய் அவங்க நடிக்கக்கூடிய படங்களில் எங்களை நடிக்க வைப்பாங்க ஒரு சின்ன சின்ன வேஷங்கள்லாம் கொடுத்து நடிக்க வைப்பாங்க அந்த மாதிரி முறையில் தான் சினிமாவிலுக்கு அறிமுகாங்க அவங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப ஒரு தெளிவான உச்சரிப்பு கேட்கறவங்களுக்கு ஒரு உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான உச்சரிப்புன்னு சொல்லலாம் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கணும் அத நாடகம் நாடகம்ங்கறத எல்லா கலைகளையும் தெரிஞ்ச ஒரு இதுதான் நாடக கம்பெனி நாடகம் அதாவது நம்ம நேரவே ஆக்ட் பண்ணும்பொழுது ரச வந்து நாம் நல்லா நடித்தா நம்மளை கைதட்டி ஆரவாரிப்பாங்க சரியாக நடிக்கலன்னா அப்போவே சரியாக நடிக்கலேங்கிற ஒரு ரியாக்ஷனும் அவங்ககிட்ட இருந்து வந்துடும் அதனால் வந்து அப்போவே நாம் எப்படி நடிக்கணும் எப்படி டைலாக் பேசணும் எப்படி சிரிக்கணும் எப்படி அழணும் எல்லாம் எங்களுக்கு நாடகக் கம்பலில் சொல்லி கொடுப்பாங்க நாடக கம்பெனி வந்து ஒரு குருகுலம் அதனால் நாடக கம்பலிருந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே தெளிவாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் kaithe kanagandu na manasu kaalai vayase kattana seithe kanagandu na manasu kanni mulagan kaanada pudhuse kadhu oru dinathu kanni mulagan kaanada pudhuse kadhu oru dinathu engal kaadhu oru dinathu kaalai vayase kattana seithe kanagandu நடிச்சதுனால எனக்கு வந்து அது ஒரு தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமான ஒரு படம் அந்த படம் எனக்கு ஏன்னா நான் என் கூட நடிச்ச நடிகர் நடிகைகள் எம் ஆர் ராதாண்ணா வந்து பெரிய நடிகர் ஒரு சீர்திருத்தவாதி மக்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர் அவரோட நான் நடிக்கும் பொழுது எனக்கும் கிடைச்சி ஒரு நல்ல பெயர் கிடைச்சது எம் ஆர் ராதா மிகப்பெரிய புரட்சி நடிகரு அவர் கூட வந்து அந்த நீங்கள் நடித்த அந்த காந்தா அந்த அந்த பாத்திரத்தினுடைய பெயரை கூட எங்களால மறக்க முடியல இத்தனைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடங்களுக்கு மேலாக ஆனால் கூட அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் முக்கியமான இடம் வந்து ரத்த கண்ணீர் படத்தில் நீங்கள் நடித்த நடிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து நீங்கள் வந்து அறிமுகமான ஒரு ஒரு புதுமுக நடிகை அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து எம் ஆர் ராதா வந்து ஒரு பெரிய சீனியர் அவருக்கு அவர் கூட உங்களுடைய நடித்த அனுபவம் அந்த படத்தில் ரொம்ப ரிஸ்க்கான காட்சிகள்லாம் இருக்கும் சொல்லுங்க அதாவது வந்து பெரிய நடிகர் அப்புறம் பெரிய அரசியல்வாதி பெரிய சீர்திருத்தவாதி அவர் வந்து அப்படி இருக்கும்பொழுது தான் ரத்தகண்ணீர் படத்தில் எங்களோ என்னோட நடித்தார் அவர் ராதாணனோட நடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருந்த பெரிய நடிகைகள்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு காலம் வேஷம் பிடிக்கலையோ இல்லை ராதாணனோட நடிக்கிறதுக்கு பயந்து சொன்னாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் யாரை போடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவர் கிருஷ்ணன் பஞ்சு டேரக்டர்ஸுக்கு வந்து என்ன சிறு வயதிலருந்தே தெரியும் அவங்க நான் நாடகம் நடித்ததெல்லாம் பார்த்துருக்காங்க கொண்டிருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க எம்என் ராஜத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து போட்டாங்க போட்டபோது என்கிட்ட சொன்னாங்க ராதாண்ணா வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டு நீ பயப்படக்கூடாது நீ அவரோட அவருக்கு அதாவது சரிசமமாக நடிக்கணும் நடித்தாத்தான் நல்லாயிருக்கும் உனக்கு இந்த படத்துலேருந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நீ வந்து அதை செய்யணும்னு சொன்னாங்க நான் அப்போ ரொம்ப சிறுவயது ஆள் எனக்கு வந்து பயங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த நேரம் நடித்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு லட்சியம் மாதிரி தான் எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோடு நடித்தேன் நான் அவரோடு நடித்ததுக்கு பயப்படவே இல்லை அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா ராதாண்ணா வந்து ஒரு நடிகர் மாதிரி என்கிட்ட நடந்துக்க மாட்டார் ஒரு ஆசிரியர் மாதிரி நீ இந்த மாதிரி பேசுமா இந்த மாதிரி நடிமா இப்படி செஞ்சாதான் நல்லாயிருக்கும் நான் மாத்திரம் நல்லா நடித்தா சீன் நல்லா வராது நீயும் நல்லா நடித்தா தான் சீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு நடிப்புகளை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு வசனமெல்லாம் எப்படி பேசணுங்கிறத சொல்லி கொடுப்பாரு அதனால எனக்கு பயமே தெரியல அவர் சொன்னபடியெல்லாம் நான் நடித்தேன் அந்த படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிது அந்த படத்தில் ஒரு ரிஸ்கான ஒரு காட்சி எம் ராதா அவர்களை வந்து நீங்கள் எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு காட்சி ஆமாம் அந்த காட்சி வந்து நீங்கள் நடிக்க ரொம்ப தயங்கினதாக கூட நாங்கள் படிச்சிருக்கோம் ஆமாம் அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் அதாவது ராதாண்ண வந்து ரொம்ப பெரிய ஆள் அவரை போய் நான் வந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகை ஒரு சின்ன வயசு உள்ளப்ப ஆள் நான் நான் எப்படி எட்டி உதைக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது டேரக்டருங்கிட்ட சொன்னேன் நான் அவரை எட்டி உதைக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ராதான சொன்னார் இந்த பொண்ணு எட்டி உதைக்கலன்னா நான் ஆக்ட் பண்ண மாட்டேன்ட்டார் அவர் அப்புறமா வந்து சரி அவங்களுக்கு தர்ம சங்கடமாக போயிடுச்சு நீ இப்போ என்னமா பண்ண போகிற நீ நடிக்கலன்னா உன்ன படத்துலேருந்தே எடுத்துருவாங்க அதனால நீ நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க படத்துலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு கடைசியில் படத்தில் நாம் இல்லாமல் போயிட்டோம்னா என்ன ஆகுறதுன்னு சரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ராதாண்ணனை அந்த எட்டி உதச்சி அந்த சீனை நடித்தேன் முதல் தரம் எட்டி உதச்சேன் உதச்ச உடனே என்னாச்சு நான் கீழே விழுந்துட்டேன் ராதாண்ணை உழுவில் அப்புறம் பார்த்தாக்கா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னார் ராதாண்ண இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைகாலெலாம் நடுங்குது அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத நல்லபடியாக எட்டி உத சீன் ஓகே ஆகிடும் அப்படின்னாரு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் எட்டி உதச்சேன் அவர் கீழே விழுந்தாரு சீன் ஓகே ஆகிடுச்சு நான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அண்ணா என்ன மன்னிச்சிருங்க ஏதோ ஷூட்டிங்க்கு எப்படி நடந்துருச்சு அண்ணன் அப்படின்னா சரி அதெல்லாம் ஒன்றும் நீ நல்லா வருவே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்ன ஆசிர்வாதம் பண்ணார் இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையிலேன்னு இல்லை என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள் அந்த படத்தில் ஆள ஆள அந்த பாட்டு ஆ அதுதான் அறிமுக பாடல எனக்கு அந்த படத்தில் அதாவது இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாடல் வந்து எனக்கு ஆளையாழை பார்க்கிறார்தான் நடிகையாவே நடிச்சிருப்பீங்க ஆமா ஆமா அதாவது ஒரு ஹோட்டலில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கேரக்டர் அதெல்லாம் வரக்கூடிய படம் அதுதான் அதில் வந்து எம் எம்ஜிஆர் கூட சாவித்ரி அப்புறம் பி வீரப்பா சந்திரபாபு இப்படி எல்லா மா அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து ஒரு தாலாட்டு பாட்டு எங்கள் பாட்டி கூட எனக்கு தாலாட்டு பாடினது அந்த பாட்டு தான் சிங்கரை அந்த பாடலை பற்றி உங்களுடைய ஞாபகங்களை இப்போ சொல்லுங்களேன் அந்த படத்துக்கு வந்துங்க வசனம் எழுதியவர் வந்து கண்ணதாசன் சார் கண்ணதாசன் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை பெரிய கவிஞர் அவருடைய வசனம் அவருடைய பாடல்கள் அந்த படத்தில் வந்த எல்லா பாடல்களுமே சிறந்த பாடல்கள் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனமுமே சிறந்த வசனம் சுத்தமான தமிழில் அழகாக எழுதியிருப்பார் அது மாத்திரம் சாதாரண மக்களுக்கு கூட புரியக்கூடிய அளவில் அந்த தமிழ் இருக்கும் அதுக்கு காரணம் அவர் கவிஞர் தான் பார்த்தார் அந்த தாலாட்டு நீங்களும் சாவித்திரியம்மாவும் அந்த திரையில் தோன்றி அந்த குழந்தைங்களை தாளாட்டும் போது தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரசிகர்களும் தான் அந்த தொட்டியில் இருக்கிறோங்கிற மாதிரி அந்த பாடலை அப்படி ரசிச்சிருப்பாங்க அந்த பாடலை நம்ம இப்போ கேட்போம் ீத வினையுயரு கம்மா மங்கார கங்கடி மயிட்டு பார்த்தா தங்க மும்பை ரயிறு கம்மா ஓர கும்படி கண்ணார கண்டாள் சங்கீத வினையு நிறு दाशिव पंगरे देखम्मा पेशामर पेशु पुरवंगे कंडा से चाद सिप्पंगरे देखम्मा हो सिंजार कुन्ने कन्नारे कंडाले संगीता विणयुय देखम्मा எம் நடித்த படம் இயக்கத்தில் ஒரு பாட்டு வரும் அது வந்து நீங்க மாடி படிக்க இறங்கி வருவீங்க எம்ஜிஆர் பாலு அந்த பாட்டு என்னைக்கும் எங்களால் மறக்க முடியாது கண்மூடி கேட்டாலும் கூட அந்த காட்சிகள் எங்க மனத்திரையில ஓடிட்டு இருக்கு அந்த பாடலுடைய நினைவுகளை குறித்து இப்ப சொல்லுங்களேன் அதாவது நான் வந்து ஒரு வேம்பு ரோலாக நடிச்சிருப்பேன் கெட்ட வேஷமாக ஆக்ட் பண்ணியிருப்பேன் அந்த வேம்பு ரோலுக்கு வந்து அந்த கதாநாயகனை வந்து மயக்கி பாடுற மாதிரி அது ஒரு பாடல் அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது அந்த நேரம் நானும் எம்ஜிஆரும் அந்த பாடலுக்கு நடித்தோம் அந்த பாடலும் வந்து ரொம்ப நல்ல பாட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப புகழடைஞ்ச பாடல் வந்து முதல் பாடல் நினைவுகளை சொல்லுங்களேன் அதாவது ஒரு ஆக்செண்டுன்னு மட்டும் தான் சொல்லணும் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வேஷத்தை நடிக்கிறது சாரங்கபாணி அண்ணன் வந்து எனக்கு அப்பாவாக நடிச்சிட்டு இருந்தார் அப்போ நானும் அவரும் மெட்ராஸில் ஒரு படத்தில் அப்பாவாக அவர் எனக்கும் நான் மகளாவும் நடிச்சிட்டு ஷூட்டிங் முடிச்சிட்டு நான் இன்னொரு படத்தில் நடிக்கிறதுக்காக அதாவது மாடந்தியேட்டரில் மகேஸ்வரி கதாநாயகின்னு எல்லாம் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த படத்துலேயும் நான் நடிச்சிகிட்டு இருந்தேன் அந்த படத்துக்காக நான் போய் அங்கே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அலிபாபா நாற்பது திருடர்களில் சாரங்கண்ணம் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வேற ஒரு நடிகை போ அவங்க தயாரிப்பாளர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நடிகை வர முடியாமல் போயிடுச்சு மாடன் தேட்டர்ல எல்லாம் எப்படின்னா ஒரு ஷூட்டிங்க்கு வந்து ஷெட்யூல் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதை நிச்சயமாக நடத்திருவாங்க எந்த காரணம் அது தடப்படாது அதனால வந்து அந்த நடிகை வராதனால அப்போ அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகை யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா நான் வந்து அந்த மகேஸ்வரி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் உடனே என்ன கூப்பிட்டு நீ வந்து அந்த காமெடி ஃபேஷன் நடிக்கணும்னு சொன்னாங்க நான் வந்து நான் மாட்டேன் நான் வந்து இப்போ தான் அறிமுகமாக ஆகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வளர்ந்து வரக்கூடிய நடிகை நான் இப்போ போய் காமெடியில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னால் அவங்க வந்து இல்லை படம் நாங்கள் எடுக்கிறது எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் நடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முதலாளி ரொம்ப சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு என்னென்னோ சொன்னாங்க அப்புறம் எனக்கும் வேறு வழி இல்லை அந்த நேரம் வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையாக ஆகிடுச்சி சரி அப்படின்னு சொல்லி நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட அப்புறம் போனால் செட்டில் சாரங்கண்ணா உட்காந்துருக்காரு என்னென்ன நீங்கள் இருக்கீங்கன்னு நான் தான் உனக்கு ஜோடியாக நடிக்க போகிறேன்னாரு அய்யோ நம்ம இப்போ தானே மெட்ராஸில் எனக்கு அப்பாவாக நடிச்சிங்க நான் மகளாக நடித்தேன் இதில் இப்போ ஜோடியாமல் நடிக்கிறோமே அப்படின்னேன் சரி இதுதான் சினிமா நடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அப்படியே நடித்தேன் அப்படித்தான் அந்த ப படத்தில் நான் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஆடிக்கொண்டு வா பொன் வண்டே கிட்டே வா பொன் வண்டே கொஞ்சி கொஞ்சி பேச கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா கண்ணன் பே நாக்கர் கண்டே என் பீ நாக்கர் கண்டே கடிக் கொண்டு வா பொன்டே கிட்டே வா பொன்டே அதையும் நம்ப மாட்டா புல்புண்டி பின்னன் பேரு சிட்டே கொஞ்சம் கிட்டே வாயண்டி நீ கிட்டே வாயண்டி சீமான நெஞ்சை தொட்டு தான் பாரண்டி தொட்டு தான் பாரண்டி कुंजी कुंजी के सोमाली राजाणी राजा, राजा दे மேலே சந்தேகம் நீ கொள்வது நீ கொள்வது நல்லா இல்லே எந்த மேலே சந்தேகம் நீ கொள்வது நீ கொள்வது அல்லா மேலே உன்னை நீ கா செய்வது நீ காசைவது வந்த கோமாளி ராஜா நீ கோமாளி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் இது வந்து தமிழ் துறையில பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பொற்காலத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஏ பீம்சிங் பாவரிசை படங்கள் தமிழ் சினிமா தமிழ் மக்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இதுதான் வந்து பீம்சிங் படங்கள்ல கதையாவே இருந்தது அதுல வந்து ஒரு சொல்ல வேண்டிய படம் பாசமலர் அண்ணன் தங்க பாசத்தை இந்த அளவு உணர்ச்சி இனிமே யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய வெற்றி மோகன் ஆர்ஸ் மோகன் அவர்களும் நடிகர் எம் ஆர் இணைந்து ராஜாமணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த படம் அதில் வந்து ஆரூர் தாஸ் அவர்களுடைய வசனங்களை கண்ணதாசனுடைய பாடல்களை என்றைக்கும் மறக்க முடியாது அந்த படத்தில் உங்களுடைய நடிப்பும் காலம் கடந்து நிற்கும் ஒரு மகத்தான நடிப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தில் நீங்கள் நடித்த போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களே இப்போ சொல்லுங்களேன் அனுபவம்னால் நான் அப்போ வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ் வந்து ரெண்டு மூணு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சிவாஜி ஃபிலிம்ஸும் சேர்ந்து எடுத்த படம் தான் அந்த பாசமலர் அது நான் வந்து விடிவெள்ளின்னு ஒரு படத்தில் சிவாஜி ஃபிலிம்ஸு படத்தில் நடிச்சிட்ருந்தேன் அந்த நேரம் வந்து பாசமலர் படத்தில் நடித்தேன் பாசமலர் வந்து ஒரு அருமையான படம் பீம் சிங்கின அவர் ஆரூர்தாஸனுடைய கதை வசனத்தில் ஆஹ் கொட்டாரக்கராங்கிறவருடைய கதை அதாவது மலையாள படத்தின் கதை அந்த கதை அதுல இருந்து எடுத்த கதைதான் அந்த கதை ரொம்ப நல்ல அருமையான படம் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரும் பார்க்கக்கூடிய உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் பாசமலர் இன்னும் வரைக்கும் அது மாதிரி ஒரு குடும்ப பாங்கான படம் வரவே இல்லை ஒரு அண்ணனும் தங்கையும் ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும் பாசத்தோடு அப்படின்னு சொன்ன ஒரு படம் ஒரு சிறப்பான படம் அந்த படத்துல வந்து சிவாஜி கணேசன் உங்களை பெண் பார்த்துட்டு போயிடுவாரு பிறகு வந்து அந்த வந்துட்டு போன மாப்பிள்ளையுடைய நினைவா அவங்க பியோனோ வாசிக்க நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்க ஜமுனா ராணி அவர்கள் அந்த பாட்டு பாடியிருப்பாங்க படத்துல உங்களுடைய நினைவுகள் அதாவது பதிபக்தி படம் வந்துங்க முதல் முதல்ல பீம்சிங் என்ன வந்து பாங்குற எழுத்துல எடுத்த படம் பதிபக்தி அந்த படம் வந்து நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி எட்டுலையா என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பதிபக்தி படத்துல வந்து ஒரு விஸ்வநாதன் சார் பாட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ஒரு பாட்டு அதில் இருக்குது கொக்கர கொக்கர கொ சேவலையான சிக்கியம்மா பாடியிருப்பாங்க ரொம்ப நல்ல பாடல் நானும் சிவாஜியும் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்போம் அவர் மிலிட்ரியிலருந்து வந்துட்டு அப்புறம் ரிக்ஷா ஓட்டுற ஆளாக வருவார் நான் சாப்பாட்டு கொண்டு வந்து கொடுக்குற கூடக்காரி வேஷத்தில் நடிச்சிருப்பேன் ரொம்ப சிறப்பான படம் அது நான் அந்த நேரத்தில் நடித்தது வந்து பெரிய பெரிய ஆளுங்கள் அதாவது சிவாஜி அவர்கள் பாலையண்ண சந்திரபாபு சாவித்ரி எல்லாரும் அவர்கள் ய கிளறிவிடும் போவையே பொன்னிருக்கும் வந்திலே ரெண்டு உண்டு என்று நீ கண்ட இல்லையோ வாழ்விலே கொக்கரக்கோ கொக்கரோ கொக்கரகோ பக்கர கொக்கர போ தேவலே பொந்தளிக்கும் நெஞ்சிலே பொன்னிருக்கும் வந்திலே பக்கரை காட்டினா தேவலே பின் ஏது கோழியே கொண்ட நினைவுகள்ந்து போன பின் இங்கும் ஏது கோழியே அந்த எண்ணம் தவறு கோழியே பக்ரபா பக்ரபா குப்பையை கிளறி விடும் போயியே கொண்டிருக்கும் அந்திலே ரெண்டு முண்டும் என்று நீ கண்டனம் இல்லையோ வாழிலே அன்பு அன்பு அந்த அன்பின் கருத்தை விதவிதமாக அப்போ அல்லது அம்புபா போய் கிளறி விடு போகியே கொண்டிருக்கும் மண்டிலே ரெண்டும் உண்டு என்று நீ கண்டகம் இல்லையோ வாழிலே கொக்கர சொக்கரே கொண்டளிக்கும் நஞ்சிலே கொண்டிருக்கும் மண்டிலே கத்தரை காட்டினா செய அடுத்ததுமா மக்களை பெற்ற மகராசி வி கே ராமசாமி ஏ பி நாகராஜன் இணைந்து ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் பேனர்ஸில் தயாரித்த படம் எல்லா மக்களையும் கவர்ந்த படம் வேற போலவே மக்களை பெற்ற மகராசி வந்து ரொம்ப அதிகமான பொருட்செல்களை எடுத்தாலும் கூட மகத்தான வெற்றி அடைந்த படம் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ் சினிமாவிலேயே முதல் முறையாக அந்த மொழி நடை வட்டார மொழின்னு சொல்லுவாங்க கொங்கு மொழி கோயம்புத்தூர் நடிச்சிருப்பீங்க மாபெரும் நடிகர் எம்என் நம்பியார் அவர்கள் கூட இணைந்து நானும் நம்பியார் சாரும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கோம் அவர் வந்து வில்லனா வருவாரு நான் வந்து அவருக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு வில்லி வேஷத்துலதான் வருவேன் அப்படித்தான் நிறைய படங்கள் நடிச்சோம் ஆனா நாங்க வந்து நல்ல வேஷத்துல அதை காலேஜில் படிச்சுட்டு வர்ற ஒரு பொண்ணாகவும் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பையனாகவும் அவரும் நானும் நடித்த படம்தான் மக்களை பெற்ற மகராசி ரெண்டு பேருக்குமே அந்த பாடம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பேரை கொடுத்தது அது மாத்திரமில்லை ஒன்று சேர்ந்த அன்பு பாட்டு வந்து ரொம்ப புகழ்பெற்ற பாடல் அருமையான பாடல் இன்னைய வரைக்கும் எங்களை யாராவது பார்த்தாங்கன்னா அந்த பாடலை சுற்றித்தான் எங்களை வந்து வரவேற்பாங்க அந்த அளவுக்கு சிறந்த பாடல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம் and even தெவி சிவாஜி கணேசன் பத்மினி எஸ் எஸ் ராஜேந்திரன் சாரங்கபாணி ஆர்டிஸ்ட்லாம் நடித்த படம் கமால் பிரதர்ஸ் தயாரிப்புல கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த படம் அந்த படத்துல எஸ் எஸ் ஆரோட சேர்ந்து நீங்க பாடுற மாதிரி ஒரு பாட்டு தாரா தாரா அந்த பாடலை பத்தி சொல்லுங்க முதல்ல நாடகம் என் கூட பிறந்த சகோதர மாதிரி அதனால் வந்து என்னுடைய வளர்ச்சியில் அவருக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு தாரா தாரா வந்தாரா பாட்டு எல்லாம் வந்து அருமையான பாடல் அது அந்த படமே அருமையான படம் வாழ்க்கையில் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொன்ன படம் அந்த காலத்தில் ரொம்ப நல்லா ஓடிச்சு அந்த படம் அந்த படத்தினால எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பேர் கிடச்சிது ஒரு நல்ல பாட்டு அந்த பாட்டு Tara tara vandara sangatiye tum sonnara ava sangatiye tum sonnara tara tara vandara sangatiye tum sonnara ava sangatiye tum sonnara santoshamagave vandara illai sanjanamagave irundara santosham Then I'm out there அடுத்து இந்த காவியமா ஓவியமா பாட்டு மாதிரி கிட்டத்தட்ட அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அப்படின்னு எம் கே ராதா அவர்களோட இணைந்து வருவீங்க தகப்பனார் மாதிரி சிறு வயதுல இருந்தே என்ன அவருக்கு தெரியும் என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் அவரை வந்து நான் ஒரு தகப்பனார் ஸ்தானத்துலதான் வச்சு எப்பவுமே மரியாதை கொடுத்து அவர்கிட்ட பழகுவேன் அவரோட நான் வந்து சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப பயமாக போச்சு அப்போ நான் அவர்கிட்டயே சொன்னேன் அண்ணன் எம்ஆர்ஆர் இருக்கும் எம்ஆர் ராதா அண்ணன் கூட நடிக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ பயம் ஏற்படலை இப்போ உங்களோட நடிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னேன் அதெல்லாம் பயப்படாத நம்மளுடைய மரியாதையெல்லாம் வேறு வெளியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம நடிக்கும்போது இந்த சீனுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணி ஆகணும் நீ ஆக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவர் தைரியம் கொடுத்தாரு அதில் அந்த தைரியத்தில தான் நான் அந்த படத்திலேயே நடிச்சேன் அன்பினாலே உந்தாகுபிலை ஆகை அணைந்துடாத தீபமாக்கும் பாலை अनबिनाले उंडाहू इंबनले आनबिनाले उंडाहू इंबनले आदय आनंदिडाग दीपमाकु पाशवलय पाशवलय पाशवलय आनबिनाले उंडाहू इंबनले menu rou murai nulinaale toda menu rou murai nulinaale arujodiya naire von seidapinn en vele paachavalai paachavalai arujodiya naire von seidapinn en vele paachavalai paachavalai அன்றி உண்டாகும் என்ப நிலை கொஞ்சுமொழி குழந்தை திரும்ப நிறைந்ததாலே ஏ செல்வம் நிறைந்ததாலே நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே நல்ல குல மனைவி வந்து அமைந்ததாலே கம்பி ஒன்று கேந்து வாழ்வதாலே கம்பி ஒன்று கேந்து வாழ்வதாலே அன்பினால உண்டாகும் எந நிலை அதை அணிதாராத தீபமாக்கும் பாஜவலை பாஜவலை பாஜவலை அன்பினாலே உண்டாகும் என்ப நிலை அதற்கடுத்து சிவகங்கை சேமை மருது சகோதரர்களுடைய கதை சுதந்திர போராட்ட வரலாறுன்னா என்ன அப்படின்னு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் மக்களுக்கு எடுத்து எடுத்துக்காட்டக்கூடிய படங்களாக அந்த படங்களை சொல்லலாம் அந்த படத்துலையும் நீங்கள் நடிச்சிருப்பீங்க எஸ் எஸ் ராஜேந்திரன் பி எஸ் வீரப்பா டி கே பகவதி எம் முஸ்தபா இப்படி காலத்தை வென்ற மாத்தான கலைஞர்களுடைய படம் அது கண்ணதாசன் அவர்களுடைய படைப்பு ஆமாம் அந்த படத்தில் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன் அதான் அந்த கணதாசன் சாருடைய சொந்த படம் அது அந்த படத்துக்கு வந்து வசனம் கூட அவர் தான் அந்த படம் அந்த அந்த படத்தில் நாங்கள் பேசின வசனங்கள் வந்து இன்னைக்கும் வெலமதிக்க முடியாத ஒரு தரமான வசனங்கள் பார்த்துங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான வசனம் எந்த படத்துலேயுமே அமைஞ்சதில்லை அந்த படத்துக்காக நாங்கள் வந்து சிவகங்கைக்கு நேரவே போயிருந்தோம் போய் அங்கேயே அந்த இடத்துல வச்சு அந்த மண்டபம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வச்சு படம் ஷூட்டிங் எல்லாம் எடுத்தாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே இருந்த மக்களெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணி எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது சிவகங்கசீம மாதிரி படங்கள் எல்லாம் மறக்க முடியாத ஒரு சிறந்த படங்கள் கனவு கண்டீ கனபு கண்டே கனவு கண்டீ கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் கண்டேன் பை மரங்கள் வைக்க கனவு கண்டேன் பெண்கள் பாடுகள் பாடி வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் காதல்னிந்தவாழ கனவு கண்டே கனவு கண்டேனா கனவு கண்டே ஒருத்தராலையும்த்துல முக்கியமாக எ ரெண்டு அந்த படத்துக்காக செலவு பண்ண படங்கள் ஐயோ அந்த காலத்திலயே ரொம்ப செலவு பண்ணி எடுத்த படம் வந்து நாடோடிமான செட்டுகளும் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுகளும் அவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அவ்வளோ காஸ்ட்லியான செட்டு எல்லாம் போட்டு அந்த படத்தை எடுத்தாங்க அவரும் எம்ஜிஆருடைய டைரக்ஷன் ஆனதுனால அந்த படம் வந்து நிறைய அதை கால்ஷீட்ஸு நாங்கள் கொடுத்தோம் நிறைய நாள் நடிக்க வேண்டி இருந்தது ஏன்னா காரணம் அவரும் நடிச்சுக்கிட்டே எங்களை அவர் டைரக்ஷன் பண்ணார் பாருங்க அதனால் நிறைய நாள் நாங்கள் நடிக்க முடியாது இருந்தது ஆனால் பட்டு படம் வந்து அருமையாக ஓடின படம் அந்த படம் அந்த காலத்தில் ஓடின மாதிரி வேறு எந்த படமுமே ஓடி பணம் சம்பாதிக்கலை அந்த அளவுக்கு சிறந்த படமாக வந்தது அது எங்கள் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு வேஷத்தில் வந்து எம்ஜிஆர் அந்த படத்தில் எடுத்திருக்கிற மாதிரி அதாவது முதல் முதல்ல அதெல்லாம் நடக்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்தது அவர் டைரக்ஷன் ரெண்டு வேஷம் எல்லாமே அருமையாக அமைஞ்ச படம் அந்த படம் பதிலா உழைப்பை பெறு பதிலா இன்பம் உண்டாவதைங்கே சொல்லு என் கோரா உழைப்பதிலா உழைப்பை பெறு பதிலா இன்பம் உண்டாவதைங்கே சொல்லு என் கோரா குழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் குழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோளார் குழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோளார் கல்வி கற்றும் என்ற கர்ப்பக்லே இன்பம் கண்டவர்ங்கோ சொல் என்கோளா கல்லாத பேரேல்ல கல்வி பயிலை செய்து கல்லாத பேரேல்ல கல்வி பயிலை செய்து காண்பதில் தான் இன்பம் என்கோளா காண்பதில் தான் இன்பம் போக்குதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா இன்பம் உண்டாவதில்லை என் தோழா அரிய கை தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா அரிய கை தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு An puden farvadindhoom, en tola An puden farvadindhoom, en tola மா அந்த பாடல் வந்து அதாவது அந்த காலத்தில எல்லாம் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போறதுன்னா ஊட்டி மைசூரு அதுக்குள்ளேயே தான் இருப்போம் நாங்க வேற வெளி இடத்துக்குள்ள எல்லாம் போனது இல்லை பாவை விளக்கு படத்துக்கு தான் முதல் முதல்ல தாஜ்மஹாலில் போய் நாங்கள் ஷூட் பண்ணாங்க அந்த பாட்டு தாஜ்மஹாலில் முத முதல்ல தமிழ் பாட்டு ஷூட் எடுத்து படத்தை பா பாடலை தயாரிச்சது பாவை விளக்கு தான் முதல் படம் அதில் வந்து அங்கே எங்களுக்கு ஒரு அதாவது என்ன ஒரு அனுபவம்னா காலையில் ஆறு மணிக்கு அந்த தாஜ்மஹாலில் வெயில் வரும் மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் வெயில் போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே ஷூட் பண்ண முடியாது அப்போ திரு சிவாஜி என்ன ஒன்றுவார் எல்லாரும் ரூமையும் வந்து மூணு மணிக்கெல்லாம் தட்டி எல்லாம் எழுப்பி விட்டு மேக்கப்போட வச்சு எல்லாரும் போய் அந்த இடத்துல நின்று அந்த பாட்டை நாங்கள் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அங்கே என்னென்னா அந்த நேரம் வரைக்கும் வந்து ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணவங்கெல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டு அந்த சூரிதார் பைஜமாரிலாம் போட்டு அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ராஜாராணி வேஷத்தில் முதல் முதல்ல ஆக்ட் பண்ணது நானும் சிவாஜின் தான் அதனால இருந்தால் அங்கே இருந்த மக்களெல்லாம் எங்களை நெஜராஜா மாதிரியே நினச்சி எங்களுக்கு மரியாதை செலுத்தி எங்களோட எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு எங்களை ரொம்ப கௌரவிச்சாங்க அதை மறக்கவே முடியாது आदं जीवयमा आदं जीवयमा देवी का कादल किन्नमा देवी का कादल किन्नमा I don't give you my baby. I don't give you my baby. I don't give you my baby. சொந்த கொண்ட தெய்வமே என்றும் இன்பமே பொங்கும் வந்தமே என்னை சொந்த கொண்ட தெய்வமே அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே புலகின் அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே Tulagin <laughs> adisayamme kaandiyamma nenjin koviyamma adan jeeviyamma thendira kaale singama kaandiyamma கனவிலே கண்ணுமே தோன்றும் அந்த கனவிலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே பயில் கவிதையில் கலந்தே வாழ்வோ காலம் मारினூ தேகம் அழியினூ கதையில் கவிதையில் கலந்தே வாழ்வோ காவியம்மா நெஞ்சி ஓவியம்மா அகஞ்சி ஓவியம்மா திவிகா காத செம்மம்மா காவியம்மா நெஞ்சி ஓவியம்மா அகஞ்சி ஓவியம்மா உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் நம்ம நேர்களுக்கு என்னுடைய கணவர் வந்து ஏ எல் ராகவன் சொல்லி பின்னணி பாடகிட்டு இருந்த பாடகர் அதாவது முன்ன பின்னணியெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தார் இப்போ இசை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நிறைய பாடல்களை பாடி எல்லா பாட பாடல்களுமே புகழடைஞ்ச பாடல்கள் நாகேஷுக்கு நிறைய பாட்டு பாடியிருக்காரு ஜெமினி கணேசனுக்கு அப்புறம் வந்து கல்யாணகுமாருக்கு நிறைய பேருக்கு நல்ல பாடல்களெல்லாம் பாடி புகழடைஞ்சிருக்கு எங்கிருந்தாலும் வாழ்க்கிற பாட்டு அவரு பாடினது அப்புறம் அன்று உமை பெண்ணல்லோ அந்த பாட்டு காதல் என்றால் ஆனந்தண்ணோம் அப்புறம் எம்ஆர் ராதானனுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பார் புத்திசீகாமணி தேத்தபிள்ள இந்தமாதிரி நிறைய பாடல்கள் பாடி அவர் புகழடைஞ்சவர் எங்கள் வீட்டுக்காரர் அவருடைய பேர் வந்து ஏஎல் ராகவன் எங்களுக்கு ஒரு மகன் அவன் பேர் வந்து பிரம்மலட்சுமணன் ஒரு மக அவன் பேர் வந்து நளின மீனாட்சி அவன் பையன் வந்து இன்ஜினியர் அவர் வந்து இந்த கிரா கிரனைட்டு மார்பிள்ஸ் அதை அந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கார் அவருக்கு ஒரு மனைவி ஒரு பையன் பேரன் ஒருத்தான் இருக்கான் அதே மாதிரி மகளுக்கு வந்து கணவர் அவளுக்கு அவளுக்கு ஒரு பெண் குழந்தை அவள் பேத்தி பேரன் வந்து சிவில் இன்ஜினியர் படிக்கிறாரு பேத்தி வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறார் மருமகன் வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் இன்ஜினியர் அதாவது எம் கே ராதா அவர்களுடைய பேரன் அவரு எங்களுடைய குடும்பம் உங்களுடைய இன்னைக்கு வந்து நீங்கள் திரும்பி உங்களுடைய பழைய காலங்கள நினைத்து பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்போ எங்கள் திரைப்பட உலகம்ங்கிறது அது ஒரு கடல் நீங்கள் யார் வேணாலும் அதில் முழுகலாம் யார் யார் கையில் என்னென்ன கிடைக்கிதோ அது அவங்களுடைய அதிர்ஷ்டம் என்னமோ ஆண்டவன் கிருபையில் நான் வந்து அந்த கடலில் மூழுங்கின போது எனக்கு முத்து தான் கிடைச்சிருக்கு அந்த முத்துக்களை வச்சு என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் ரசிகர்களுடைய அன்பும் உங்கள் போன்றவர்களுடைய ஆதரவும் இருக்கிற வரைக்கும் ஆண்டவன் எங்களை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு வாழ்கிறோம் சரி இன்னைக்கு உங்களுடைய நினைவுகளை ரொம்ப அழகாக தெளிவாக உங்களுக்கே உரிய அந்த பாணியில் எடுத்து சொன்னீங்க உங்களுடைய இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி காரைக்கால் பண்பு நேயர்களோடு உரையாடியதற்கு காரைக்கால் நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் இணையவையாக தமது மலரும் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திரைப்பட நடிகை எம் ராஜம் அவர்கள் செல்லமா சொன்ன உடன் உரையாடியவர் எஸ் பிரபாகரன்பன் செல்லமா சொன்ன மொழி நிகழ்ச்சி தயாரிப்பு எல் குருமூர்த்தி